இடைக்காலன் பிணக்கு தீர்த்தப்படணும் இது என்ன நூலு முழுதும் எடுத்துட்டு வந்து கையில தூயிட்டு வர முடியல பிணக்கு தீர்த்தப்படணும் பசி கண்ண குழியருத்தி வேட்கையற கொடுத்த கங்கை சாடைக்காடன் புலவர்கள் புலவரிகள் தனி வித்த முறையீடு நம்முடைய அதான் அந்த தெய்வ சொல்றது காரணம் இப்ப ஒன்றும் இல்லை என்ன சொல்ற இதுவரை படித்தது இது நாம் படிக்க போறது இந்த கொடைப்பிடிச்சிட்டு வரவன் பெருமான் போனா கொடைப்பிடிச்சிட்டு வரவன் யாருடா குண்டோதரன் இன்னமும் இது போல மடங்கள்ல சன்னிதானங்கள் போனா கொடைபிடிப்பதற்குன்னு சில பணியாளர் இருக்கிறாங்க கூடைக்காடன் அப்படிலாம் இருக்கும்போது பெருமானுக்கு இருக்க மாட்டாங்களா பெருமானுக்கு யாருன்னாரு இந்த குண்டோதரன் தான் கொடைபிடிக்கிறாரு அதனால அவருக்கு வெயில் ஏது இப்ப ஒண்ணும் கிடையாது இருந்தால் அந்த ஒரு மரபு ஆனா அந்த கொடைபிடித்து கொண்டு அந்த குண்டோதரன் இருக்கானே அவன் பாசிக்கு அன்ன குடிய இது வந்து நம்ம முதல் காண்டத்துல படித்தோம் இந்த குண்டோதரனுக்கு திருமணம் நடக்கின்ற பொழுது பசி அப்பொழுது இருக்கிற சாப்பாடு போட்டு கூட அதெல்லாம் ரொம்ப அருமையாக அந்த விளையாட்டுல படிச்சுட்டோம் ரொம்ப நாள் திருமண படலத்துல அதை சாப்பிட்டு தனித்தான் என்று குண்டோதரனுக்கு அன்ன குடிய என்று ஒரு படலம் படித்தோம் அதை நினைவுபடுத்துறாருங்க இது வரைக்கும் நம்ம முன்ன படிச்சதுல கூடைக்காடன் பசி கண்ண குடியரசி அதை வந்து ரொம்ப நாளிந்த படித்த ஞாவ படுத்தனையும் போ அப்படின்னாரு தங்களுக்குள்ள கலகம் வந்துட்டது யாருனா பாட்டு ரொம்ப சிறப்பு அந்த கலகம் தீர்த்ததையும் சொன்னோம் அப்போ இது வரைக்கும் குண்டோதன்ல கண்ணமிட்டதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்ன சொன்னோம் சங்கத்தார் கலகம் தீர்த்ததெல்லாம் போன மாசம் சொன்னோம் அப்புறம் இப்ப என்ன சொல்ல போறோம் என்பதை நினைவு சொல்ற பழக்கம் ஆனா இங்கேயோ திருமணத்தில் குண்டோதரனுக்கு அன்னமிட்டதை நினைவு அப்படர்களுக்கு சொல்லி அந்த படலாம் பார்த்தோம் இப்ப சமீபத்துல வந்து சங்கத்தார் கலகம் ஏற்பதையும் பார்த்தோம் அப்படின்னு அமையா எல்லாம் எங்களுக்கு பசுமையாகவே நினைவு இருக்கிறது ஆனா இப்ப என்ன பண்ண போறோம்னா மேல் தன்னை பாடும் தொடைக்காடன் தொடை காடு அன்பு அகன்று இகழ்ந்த தென்னவனை முனிந்து தன்னை தொழுது போன இடைக்காடன் உடன் போய் பின் எழுந்த பின்பு எழுந்த ஒளிப்பென கருத்தை இயல்பு சொல்வாம் இப்ப என்ன சொல்ல போறோம்னு கேட்டா புலவர் பெருமகனாரில் இடைக்காடன் ஒரு பெறவர் அவரை போய் பாண்டியன் அவமதித்தான் அந்த அவமதித்தனாலே ஏற்பட்ட பிணக்கும் அதன் வாயிலாக வந்த பிணக்கெல்லாம் எப்படி நீங்கியது என்பதும் அது பற்றி இப்பொழுது நாம் சொல்ல இருக்கிறோம் சில என்னன்னு கேட்டா இதுவரை சொல்லியதும் இனி சொல்ல போவதும் அவ்வளோ அந்த ஒரு பாட்டு தான் அது இந்த மாதிரி எங்கேயும் இன்னொரு படலுக்கு வரலாற்றில் நினைவு கூடுகிறார் காரணம் அது பெருமாற்றியினுடைய திருமண படலமாகலும் திருமணியாளர் நிறைவு பெறுவதற்கு போறதுக்கு முன்னே அவற்றை எல்லாம் இனி ஒரு தடவை நினைக்க போறோம் என்று நினைப்பாரோ என்னவோ அது மாதிரி